ரிபுகீத்தை நாற்பதாவது அத்தியாயம் நிதாகன் தன் அனுபவத்தினால் திருஷ்யமே இல்லை என்றும் திறக்கான பிரம்மமே நான் என்றும் குரவனுக்கு நமஸ்காராதி செய்ய இடமில்லை என்று உரைக்கும் அத்தியாயம் பேசவுனாகண்ட பரமானந்தத்தை பெற்றவனானிதாக முனி மற்றும் சொல்வான் ஆசிரியான் திட கருணையாலே அகண்ட பரமானந்த கடலில் மூழ்கே பாசமுரும் பவ துன்பம் அனைத்தும் நீக்கேன் பரபிரம் வடிவான என்றும் இருமை தோற்றம் எள்ளளவும் இல்லை என்னே ஸ்தூலமெனத் தொற்றியதால் உடலும் காணேன் சூக்மெனத் தோற்றியதால் உடலும் காணேன் மூலமெனத் தொற்றியதாம் காணேன் மோகமான முதலியதாம் காணேன் காலமுடு தேச முதல் காணேன் கற்பிதமாய் தோன்றியதோர் அணுவும் காணேன் சால உப சலனம் இன்றி சண்மயமாம் பரபிரம்மம் ஆனேன் ஐயாம் ஜடமச்சடம் முதலியதாய் எவையும் காணேன் சத்துடனே அசத்து முதல் எவையும் காணேன் கட படமே முதலிய எ பொருளும் காணேன் காரிய காரணமான எவையும் காணேன் உடன் முதலாய் உபாதிகளோர் அணுவும் காணேன் உபாதியுரும் ஜீவபரர் யாரும் காணேன் இடர் மறுவாயின்புருவாயிலும் சித்தாய் என்று முழா பரபிரம்மம் ஆனேனையரன் அயன் மான் முதலிய உருவும் காணேன் அவர் புரியம் ஐவகை ஆம் காணேன் சுரரசுரர் நரர் திரியக்கெவையும் காணேன் சூரிய சந்திரர் உருமீனெவையும் காணேன் பரமிகமாய் பரவியதோரணவும் காணேன் பரஜீவ ஜகங்கள வகுப்பும் காணேன் பரமதுவாய்வான ஓர் வடிவமில்லாம் வஸ்துவதாம் பரபிரம் ஆனேன் ஐயாம் துவைதமுட காணேன் துக்க சுகம் ஸ்துதி காணேன் விவித மத காணேன் வேறெனவே விளங்கிய எப்பொருளும் காணேன் சுவமறுபும் குரு யாரும் காணேன் சொல்லும் உபதேச வாக்கும் காணேன் அவ மருவா அகண்டபர சித்தேயாகி அசஞ்சலமாம் பரபிரம்மம் ஆனேன சலனமுரு அஜானம் அனுவும் காணேன் சந்தேக விபரீதம் அனைத்தும் காணேன் நிலைமருவும் சவணமே முதலும் காணேன் நிதித்தியாச முதலிய ஓர் நிலையும் காணேன் கலனமுறும் துவைதத்தின் பயமும் காணேன் கடக்க ஒண்ணா பவபாசம் அனைத்தும் காணேன் அலைவு பெற கண்டபர சித்தேயான அத்வைத பரபிரம்மம் ஆனேன் ஐயா விகாரங்கள் எவையும் காணேன் சரீர விகாரிகளும் எவையும் காணேன் நனவு முதல் அவஸ்தைகளும் எவையும் காணேன் நாமமுரு குணங்களும் எற்றவையும் காணேன் கன தாழ்வு முதல் எவையும் காணேன் கல்பிதமாம் துவந்துவேதொன்றும் காணேன் அனவரதம் ஆனந்த கனமேயான அத்வைத பரபிரம்மம் ஆனேன் ஐயா பூதமொடு புவனமுதல் எவையும் காணேன் பொறிகளோடு புலன்களுமற்றவையும் காணேன் வேதமுடு ஸ்மிருதி முதல் விதியுடனே நிஷேதமும் மற்றவையும் காணேன் ஜாத்தியொடு நீதி குலம் எவையும் சாதிக்கும் கர்ம முதல் எவையும் காணேன் ஆதிமுடி ஒன்று மில்லாத கண்டமான அத்வைத பரபிரம்மம் ஆனேன் ஐயா இருமையென பிரம்ம அல்லாதெவையும் காணேன் இருப்பதெல்லாம் பரபிரம்ம வடிவா கண்டேன் ஒரு பொருளும் பிரம்ம அல்லாதையலா காணேன் உள்ளதெல்லாம் வடிவா கண்டேன் சர்வமென பிரிதாக சிறிதும் காணேன் சகலமுமே பரபிரம்ம வடிவா கண்டேன் குருவர அப்பரபிரம்ம நானேயானேன் குறைவற்ற நினதருளின் மகிமை என்னேன் சர்போத சுககணமாம் பிரம்மனானே சலனமிலா சாந்த பர பிரமணானே தர்போத சூன்யமாம் பிரம்மனானே தன்மயமாய் நின்ற பர பிரம்மனானே கற்போல அசைவற்ற பிரம்மனானேன் களங்கமிலா கண்ட பர பிரம்மனான் என்று எப்போதும் பழகிய இந்நிச்சயத்தால் இரும இலா பரபிரம்மானேன தொந்தமிலா துரிய பர பிரமனானே துகளற்ற தூய பர பிரம்மனானே அந்தமிலா நித்திய பரபிரம்மனானே அத்தியந்த சுத்த பர பிரமனானே பந்தமிலா முக்த பர பிரமனானே பகுப்பற்ற புத்த பர பிரமனான் என்ற இந்த விதம் பழகிய இந்நிச்சயத்தால் இரும இலா பர பிரம்மம் ஆனேனையாம் நிகில அதிஷ்டான நிகழ்கின்ற பிரம்மனானே அகில விலட்சணமான பிரம்மனானே அனைத்து மிலா சகல பரிபூரணமாம் பிரம்மனானே ஷட்பாபிகாரமிலா பிரம்மனான் என்று நிகழ்வரவே பழகிய இந்நிச்சயத்தால் இருமையிலா பரபிரம்மம் ஆனேனையாம் சத்திய சித் சுகணமாம் பிரம்மனானே சதானந்தகணமான பிரம்மனானே நித்ய நிஷ்கலமான பிரம்மனானேம் நிராவரணமான பர பிரம்மனானே அத்வைதமான பரபிரம்மனானே அகண்ட பரிபூரணமாம் பிரம்மனான் என்று இத்திரமாய் பழகிய இந்நிச்சயத்தால் இருமகிலா பரபிரம் ஆனே நய்யாம் கல்பிதமோரணுவும் இலா பிரம்மனானே களங்கமர நின்ற பரபிரம்மனானே சிற்பதமாய் செறிந்த பரபிரம்மனானே சிதா காசமான பரபிரம்மனானே நிர்பயமாநிலைத்த பரபிரம்மனானே நீ கமர நிறைந்த பரபிரம்மனான் என்று அற்புதமாய்ப் பழகிய இந்நிச்சயத்தால் அகண்டமதாம் பரபிரம்மம் ஆனேனையா பாசமிலா பரபிரம்மஸ்வரூபனானே பழுதற்ற பரபிரம்மஸ்வரூபனானே நாசமிலா பரபிரம்மஸ்வரூபனானே நபையற்ற பரபிரம்மஸ்வரூபனானே பேசவுனா பரபிரம்மஸ்வரூபனானே பிரிவற்ற பரபிரம்மஸ்வரூபனான ஆசரவே பழகியின் நிச்சயத்தால் அகண்டமதாம் பரபிரம்மம் ஆனேனையாம் புராதனமாம் பரபிரம்மஸ்வரூபனானே பூரணமாம் பரபிரம்மஸ்வரூபனானே நிராமயமாம் பரபிரம்மஸ்வரூபனானே நிச்சலமாம் பரபிரம்மஸ்வரூபனானே பராமாம் பரபிரம்மஸ்வரூபனானே பாவனமாம் பரபிரம்மஸ்வரூபனான இராபகலும் பழையயின் நிச்சயத்தால் இணையற்ற பரபிரம்மம் ஆனேனையா நிர்மலமாம் பரபிரம்மஸ்வரூபனானே நிர்குணமாம் பரபிரம்மஸ்வரூபனானே ஒருவடிவாம் பரபிரம்மஸ்வரூபனானே உவமயிலா பரபிரம்மஸ்வரூபனானேம் பெருமை மிகும் பரபிரம்மஸ்வரூபனானே பேதமிலா பரபிரம்மஸ்வரூபனான இருமையுர பழகியின் நிச்சயத்தால் இணையற்ற பரபிரம்மம் ஆனேனையாம் நித்தமதாம் பரபிரம்மஸ்வரூபனானே நிரச்சனமாம் பரபிரம்மஸ்வரூபனானே சுத்தமதாம் பரபிரம்மஸ்வரூபனானே சூக்ஷமாம் பரபிரம்மஸ்வரூபனானே நானே, உத்தமமமமாம் பரபிரம்மஸ்வரூபனானே உணர்வுருவாம் பரபிரம்மஸ்வரூபனான அத்தமர பழகிய இன் நிச்சயத்தால் அழிவற்ற பரபிரம்மம் ஆனேனையாம் நினதருளால் யான் பெற்ற அனுபவத்தை நிகழ்வுறவே இவ்வண்ணம் நிகழ்த்தலானேன் கன கருணாவாரதியேயானூனுக்கு கைமாறு செய்திட இங்கொன்றும் இல்லை மனதுடனே எனதுடலை நின கழித்தேன் மற்றதனை நிமிடத்தில் நீ ரூ செய்தாய் அனக எனதாத்மாவை நின கழித்தேன் அதையும் நின்மாவே ஆக்கிக் கொண்டாய் இனி எதனை கைமாறு செய்வேனெல்லாம் இருமையிலான நிஜஸ்வரூபந்தானே அந்யமிலா நீ நானாய் நானே நீயாய் அமர்கின்ற ஐக்கியமாய் ஆழியின் கண் இனியும் அகம் பிரம்மாஸ்மி ஞானத்தாலே நான் மூழ்கி ஒன்றாக கலந்தே நன்றோ தனியுருவாய்த்த தகைமையினில் தனக்கையலோரணவும் உண்டோ ஆதலினால் யான் கை மாறளிப்பதற்கு அதனை அடைந்தெங்குனி போவதற்கு ஏதுமில்லை எப்போதும் எவ்விடத்தும் இருப்பதெல்லாம் ஏ ஏகித் ஆகாஷம் தானே ஓதியவாரோரணுவும் அயல் இல்லாதால் ஒன்றின நீ உபதேசம் செய்வதற்கு இ தினயானி நிமையுடன் கேட்பதற்கு இடமில்லை இவ்விச்சித்திரமென்னே ஐயா சத்குருவாய் நீயும் இல்லை சசிஷ்யனாகியுள்ள நானும் இல்லை முக்குணமாய்த் தோன்றிய ஓர் பிரிவும் இல்லை மூலமதாம் அவித்ய இல்லை மாயை இல்லை துர்குணமாய் தோன்றிய ஓர் ஜகத்துமில்லை தொடர்புற்ற யாரும் இல்லை நிர்குணமாம் பரபிரம்மஸ்வரூபம் ஒன்றே நீக்கமர நிலை நிகழ்ந்ததன்றோ ஏக்கமதாம் பரபிரம்மஸ்வரூபம் என்னும் இணையற்ற ஆனந்த சாகரத்தில் தாகமர மூழ்கிவிளையாடி நன்றாய் தாபமெல்லாம் தவித்தந்த மயமேயாகி பாகமர நிலை நின்ற பார்க்க ஒரு பொருளேனும் அயலே இல்லை சோகமெல்லாம் தவித்தென்னை ஆளான் சுக குருவேனதருளின் பெருமை என்னே இன்றடி ஏனு நோக்கி வணங்குவேனேன் இரண்டு படும் வணக்கம் கூட அன்றியனை யான் நோக்கி வணங்குவேனே அணுகு பலன் இல்லாமையினால் அதுவும் கூட என்றும் ஒரு வடிவான உன்னை நோக்கி இருமையுற யான் இன்று வணங்குவேனே இன்றையனை அஜானி என நீ சொல்வாய் நிர்மலமாம் தன்னிலையில் இருமையுண்டோ நிர்மலமாம் சத்குருவேனான் இப்போது நீ என்று நான் என்றும் பேதம் எண்ணே பறிவுடனே உனை நோக்கி வணங்குவேனே பரிச்சேதப்படுவதனால் யான எனக்கே பிரபலமாய் அபசாரம் செய்தோ நாவேன் வேதமுறு மதியன்றோ பயத்துக்கேதோ பரகுருவே ஆதலினால் ஆயும் காலை பன்னியிடம் உபசாரம் ஒன்றும் காணேன் எப்போதும் எல்லாமும் ஏக சித்தாய் இருப்பதனால் அத்தியந்த மௌனியாகி கல்போல செய்வற்று கலங்கமற்று கற்பிதமாம் சங்கல்ப விகல்பற்று தற்போத சூன்யனாய்தானே தானாய் தனித்துறமாய் நிற்பதுவே அரணன்றே எவ்வேத முன்போல் மற்றும் எய்தியிட எனக்கிதமாய்த் தோன்றவில்லை சோகமெலாம் அரணிக்கு என்னை ஆண்ட சுககுருவே நீ அருளம் உபதேசத்தால் பாகமுறத் தோன்றியிடும் தோற்றம் எல்லாம் பரபிரம்ம வடிவான நானே யாகும் ஏக பரிபூரணமாய் என்னை எல்லால் எப்போதும் எள்ளளவும் எவையும் இல்லை ஆகையினால் அந்நியமாம் உபசாரத்தை அன்புடன் யான் செய்திட ஓரிடமும் இல்லை குறைவு தரும் அஜான தசையில் முன்பு குரு சிஷியர் முதலிய நாம் பேதம் கண்டேன் நிறைவு தரும் விஜான திசையில் இன்று நினதருளாலேதம் அயலும் காணேன் சிறுமை தரும் பேதமலமனைத்தும் நீங்கி சின்மயமாம் பரபிரம்மஸ்வரூபமாக மறைவரவே தான் தானாய்தனித்த எந்த மகத்தான மகிமை தனையன் சொல்வேன் யான் உற்பவமாருலகங்கள் எவையும் இன்றி ஓதியிடும் குரு சிஷ்யர் யாரும் இன்றி கற்பித மாமாயை முதல் உபாதி இன்றி கருதி இடும் ஜீவேர் யாரும் இன்றி நிர்பயமாய் நிலை பெற்று நிகரன்றின்றே நிகிள மகா வாக்குகளின் பொருளாய் நின்ற அற்பமிலா பரபிரம்மமான எந்த அதிசயமா மஹிமதினை என் சொல்வேன் யான் குறைவின்றி நிறைவின்றி குற்றம் இன்றி குண குறிகள் முதலியவையவையும் இன்றி மறைவின்றி தெரிவின்றி மனதும் இன்றி மனோமயமாயக்கங்கள் அனைத்துமின்றே பிரிதின்றி தனதின்றி பிரிவொன்றின்றி வேதமொறும் எப்பொருளும் என்றும் இன்றே அறிவொன்றே வடிவான பிரம்மமாக அமைவுற்ற என் மகிமை என் சொல்வேன் யான் சன்மாத்திரமான பர பிரமமாகி சலன மர நிலைக்கின்ற என்ற என்னை அல்லால் சிறிதுமொரு விகல்பமுமே பிரிதாயில்லை என்மாத்திரமாகியுள்ள என்னை யல்லால் எவை ஏனும் இருந்திடும் மேலகும் என்றோ தன் மாத்திரமலதெவையும் தோன்றாத தால் தான் தானாய்த் தனித்தென்றும் நிற்கின்றேன் யான் விரிவிரவே வெகு விதமாய் என்ன வேறற அருளும் உபதேசத்தால் சர்வமுமே பிரம்மென்றும் அது சலனமிலா கண்ட போதம் பெற்று திருஷ்யமாம் பேதமயல் அனைத்தும் தீர்ந்து திகழ் உருவாம் பரபிரம் வடிவேயானேன் அருள் உருவாய் எழுந்தருளி என்னை ஆண்ட ஆசிரிய நினதருளினே என்னேன் அகோ பேதமயல் அணுவும் எங்கும் இல்லை அகோ மாயை மகதா தீதவையும் இல்லை அகோ சித்த முதலியதோர் அணுவும் இல்லை அகோ ஜீவர் முதலியவர் யாரும் இல்லை அகோ மோகமணுவேனும் எங்கும் இல்லை அகோ பாசம் அணுவேனும் எங்கும் இல்லை அகோ வென்றும் எங்கும் இல்லை அகோ எவையும் அகண்ட பர பிரம்தானே அகோ குருவின் மகிமையினை என் சொல்வேன் யான் அகோ நூலின் மகிமையினை என் சொல்வேன் யான் அகோ ஜான மகிமையினை என் சொல்வேன் யான் அகோ ஜ்னி மகிமகினை என் சொல்வேன் யான் அகோ சாது மகிமகினை என் சொல்வேன் யான் அகோ சாந்தி மகிமகினை என் சொல்வேன் யான் அகோ பிரம்ம சுகமகிமை என் சொல்வேன் யான் அகோ அகோ முக்த பரபிரம்ம நானே யானேன் அமல பரபிரம் அகோ அச்சல பரபிரம் நானே யானேன் அகோ குறைவில் பரபிரம் யானேன் அகோ குரவன் நினதருளி தென்னே என்னேன் பிரம்மம் என்றே காண்பதலால் மற்றனவும் அயலா காணேன் இவ்வதி திருடமாம் நிச்சயத்தால் சின்மயமாம் பரபிரம்மமாகி நின்றேன் இப்படி என் மனதிலுள்ள நிர்ணயத்தை இசை புற்றே நிதிலிறையும் மையம் இல்லை நிர்பயமாயனை முழுதும் ஆளும் தன்மை நிகரற்றே சத்குருவே நினத பாரம் இன்னவிதம் நிதாக முனி இசைத்த பின்னர் இணையற்ற தன் ஸ்வரூப மண்ணு சிவ பக்தியுடன் குருவின் பக்தி மறுவினவரே மகத்தா மோட்சம் சார்வர் அந்நியர்கள் ஒரு காலும் அதனை சாரார் அணு மிதில் ஐயமில்லை எனவே கந்தன் உண்ணா கருணையுடன் ஜெய்கிஷவ்யர்க்கு ஓதியவார கிழர்க்கும் உரைத்தான் சூதன் அரியதான அகண்ட பரம் பொருள் அனுபவத்தை உரிய தன் அனுபூதியுரைப்பது ஒன்றுமே பரமன்றியிலாமையால் குறவனுக்கு உபச்சாரங்கள் செய்திட கூடுமாறிலை என்று குறிப்பதும் பரம ஆனந்த தாண்டவ மாடனம் பர சிவன் பரமந்தாண்டிவன் தன் அகண்டஸ்வரூபமே நம் பரசிவந்தன் அகண்டஸ்வரூபமே நாற்பதாவது அத்தியாயம் முற்றிற்று அருணாச்சலம்